அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் ஒருவனுக்கு பொய்யாத அதாவது பொய்பேசாத குணத்தின் காரணமாக பெறக்கூடிய புகழைப்போல் மற்ற ஒன்றினால் பெற முடியாது ஆகையினால அந்த வாய்மையை பொய்ப்பேசாமல் இருக்கின்ற சத்தியத்தை பேசுகின்ற அந்த வாய்மையை மறவாது பாதுகாக்கின்ற காரணத்தினால் எல்லா அறங்களையும் பெறலாம் எல்லா புண்ணியத்தையும் பெறலாம் என்பது கருத்து புகழில்லை என்பது இம்மை பயனாகிய புகழுக்குரிய அறங்களுள் பொய்யாமையன்ன அறம் வேறில்லை என்பது கருத்து புகழுக்கு காரணம் வேறில்லை என்பதைத்தான் புகழில்லை என்று உபதேசித்தார் எய்யாமை என்றால் குறையாமல் என்று பொருள் எய்த்தல் அப்படின்னா இழைத்தல் மெலிதல் என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறது எய்யாமை என்பது உடல் வருத்தம் தராத பொய்பேசாத பண்பை குறிக்கிறது எல்லாரம் என்பது மனம் மொழி மெய்களால் செய்யக்கூடிய அனைத்தையும் குறித்து நிற்கிறது வாய்மையே வித்தாக நின்று அறப்பயனை விளைவித்தலின் வாய்மையே அறங்களை தரும் என்று உபதேசம் செய்தார் மாசில நாதல் அனைத்து அறம் என்று சொன்னதும் அதுதான் சிலப்பதிகாரத்திலே ஒரு மேற்கோள் வாய்மையின் வழாது மண்ணுயிர் ஓம்புனர்க்கு யாவதும் உண்டோ எய்தா பொருள் வாய்மையை கடைப்பிடித்து உயிர்களிடத்தில் கருணையோடு வாழ்கின்றவர்களுக்கு உலகில் அடைய முடியாதது என்ன இருக்கிறது ஒன்றுமில்லை என்பதுதான் இந்த பாடலின் கருத்து உலகில் சத்தியத்துக்கு ஈடான இரண்டாவது வஸ்து இல்லை சத்தியம் சொர்க்கத்திற்கு படிக்கட்டு என்கிறார் விதுரர் விதுரநீதியிலே பதவுரை படிக்கலாம் பொய்யாமை பொய் பேசாமல் இருப்பதற்கு அன்ன நிகரான புகழ் புகழ் காரணம் இல்லை இல்லை எல்லா அறமும் அனைத்து புண்ணிய பயன்களாகிய இன்பங்களையும் எய்யாமை உடல் வருத்தம் தராத பொய்பேசாத பண்பானது தரும் கொடுக்கும் பொய்ப்பேசாமல் இருப்பதற்கு நிகரான புகழ் காரணம் இல்லை அனைத்து புண்ணிய பயன்களாகிய இன்பங்களையும் உடல் வருத்தம் தராத பொய்பேசாத பண்பானது கொடுக்கும் பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும்